வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் இன்று ஆகஸ்ட் நான்கு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஷாம் பைன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேம்ஸ் ஆற்றின் கீழாக நடை சுரங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலக போரில் ஜெர்மனி பெல்ஜியத்தின் மீது படையெடுத்தது இதன் காரணமாக பிரிட்டன் ஜெர்மனியின் மீது போரை அறிவித்து உலக போரில் முதல் முறையாக குதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிரேக்கு தளபதி யோனிஸ் மெட்டாக்சஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தன்னை நாட்டின் தலைவராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு டொமினிக்கன் குடியரசில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 100 பேர் கொல்லப்பட்டு இரண்டாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஜப்பானின் செம்படையனர் ஏஐஏ கட்டிடத்தை தாக்கி அமெரிக்க தூதுவர் உட்பட 50 பேரை பணைய கைதிகளாக பிடித்தனர் பின்னர் இப் பயன கைதிகளை விடுவித்து சிறை இருந்த தங்களது ஐந்து தோழர்களுடன் லிபியா நோக்கி பயணமாயினர் எண்பத்தி நான்காம் ஆண்டு அப்பர் வோல்டா எனும் ஆப்பிரிக்க குடியரசு புர்கினோ பாசோ என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு ஓசியானோஸ் என்ற கிரேக்க கப்பல் தென்னாப்பிரிக்காவில் மூழ்கியது அனைத்து